அவர் எப்படி இருக்கார் வேதார்த்த ரத்னி முதல் ரெண்டு பதிகம் சாரீரக சாஸ்திரம் முழுவதையுமே ஆழ்வார் தெரிவித்தார் பகவானுடைய அந்த முதல் பதிகம் பகவானுடைய பஜனியத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக இரண்டாவது பதிகம் வீடுமின் புத்தவம் பஜனியத்துவம் பகவானுடைய பரத்வம் உயர்வர உயர்நலம் இந்த ரெண்டு பதிகங்களாலே முதல் பதிகத்தினாலே சாரீரக சாஸ்திரத்தினுடைய ரெண்டு அத்தியாயத்தினுடைய சாரத்தை ஆழ்வார் அங்கே காட்டுறார் மேல் ஒரு பதிகத்தினாலே அதாவது விடுவின் பதிகத்தினாலே மூணாவது நாலாவது அத்தியாயத்தினுடைய சாஸ்திர சாரத்தை அதில் காட்டுறார் இப்போ திருவாய்மொழி நூறு பதிகங்களை கொண்டது அதில் முதல் ரெண்டு பதிகத்தினாலே சாரீரக சாஸ்திரார்த்தம் முழுவதையும் சொல்லிவிட்டார்னா அதற்கு மேலே எத்தனை அனதீத பாகங்களுடைய அர்த்தங்கள் அத்த அனதீத சாக்கைகளுடைய அர்த்தங்கள் இருக்கோ அவைகளையெல்லாம் அப்படி தொண்ணூத்தெட்டு பதிகங்களாலே விளக்கிறார் அதனால் வேதார்த்த ரத்ன நிதி அப்படின்னா ஆழ்வார் தான் அப்போ வேதார்த்தங்கள் நிதி இருப்பிடமாக இருக்கிறவர் நம்மாழ்வார் அப்படியே குரத்தாழ்வானுடைய ஸ்லோகங்களும் அப்படித்தானே இருக்குது வேதார்த்த ரத்ன ஒவ்வொரு ஸ்லோகம் நாழி இருக்கும்போது தெரியாது பார்க்கலாம் அதனால் வேதார்த்த ரத்ன அது குரத்தாழ்வானு வேதார்த்த ரத்ன நிதி நம்மாழ்வார் வேதார்த்த ரத்ன நிதி வேதார்த்த ரத்ன நிதி அச்சுத திவ்யதாம அச்சுதனான பகவான் அவனுக்கு திவ்யதாமா அவனுக்கு ஆச்சரியமான வாசஸ்தானம் அவனுக்கு அவன் விரும்பக்கூடிய வாசஸ்தானம் வெள்ளத்து இளங்கோயில் கைவிடேல் என்று இவன் பிரார்த்திக்கும்படியாக இருக்கும் பரமார்த்தனான இவனுடைய சரீரஸ்திக்கு ஹேதூ கேவல பகவதி செய்கிறே மங்க ஒட்டு என்னை எம்பெருமான் ஆழ்வார் பிரார்த்திக்கும்படியாக இருந்தது திருமாலிருஞ்சோளவலையே திருப்பார்க்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே என்ன அழ்வார் ரெண்டு ரெண்டு திவுதேசங்களில் பண்ணக்கூடிய விருப்பத்தை தன்னுடைய சரீரை ஏகதேசத்தில் எம்பெருமான் பண்ணினான் என்ன அழ்வார் சாதிக்கிறார் அப்படியே சிவஜின் ஓட்டத்தில் சூத்துனது அதனால அந்த பிராப்பிய பிரீத்தி அந்த பிராப்பிய பிரீதி விஷயத்தினாலே இது பின்னாலே இவர்களுக்கு எம்பெருமான் ஞானிகளை பெறக்கூடியதே திவிதேசங்களாலே ஆகையினாலே எம்பெருமானுக்கு கிருதஜத்தையினாலே அது பின்னாலே அது இருக்க அது கை கொள்ள வேண்டும்படியாக இருக்கும் ஞானியினுடைய ஹிரதயந்தான் பகவானுக்கு மகாலயம் பகவான் இருக்கக்கூடிய அர்ச்சாஸ்தலம் என்பது பகவானுக்கு பாலாலயம் அந்த பாலாலயத்தை இந்த மகாலயம் சித்திச்சு போயிடுச்சுன்னா பாலாலயத்தை கைவிட்டுருவான் எம்பெருமான் அப்படி என்ன சம்பிரோஷனம் அது கோயில் திருப்பணி நடக்கணும்னா பகவானை பாலாலயத்தில் எழுந்துருள பண்ணுவாள் பாலாலயத்திலிருந்து திருப்பணி முடிந்தவுடனே மகாலயத்தில் எழுந்துருள பண்ணிவிடுவாள் அதே மாதிரி பகவான் ஞானிகளுடைய ஹிருதயத்தை பெறுவதற்காகத்தான் எம்பெருமான் அர்ச்சாரூபியாக இருக்கான் ஏன்னா அவதாரமானது தீர்த்தம் பிரசாதித்து போயிடுது அப்போது இருக்கிற காலத்தவர்களுக்கு தான் அது பயன்படும் பின்புள்ளவர்களுக்கு பின்னானார் வணங்கும் சோதி எதுன்னு கேட்டால் இந்த அர்ச்சாவதாரம் அதனாலே அந்த அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் ஞானிகளை பெறுவதற்காக வந்து வாசம் பண்ணுறான் ஆனால் ஞானி ஹிருதயம் கிடச்சி எம்பெருவான் அதில் ஆதரம் மட்ட அவற்றில் ஆதரவு மட்டமாக இருக்கும் அப்புறம் இந்த ஞானிகளே பிரார்த்திக்கிறார் அது வேணும் நீ இன்னும் பல ஞானிகளை பெறணும் அதற்காக நீ அர்ச்சாவதாரத்தில் வாசம் பண்ணு அவர்கள் பிரார்த்திக்கிறதுனால பகவான் திரும்பவும் அர்ச்சாவதாரத்தில் குடிக்கொண்டுறான் அதனால அச்சுத திவ்ய தாமாவா அறுக்கிறவர்கள் ஆறுன்னு கேட்டால் குரத்தாழ்வாரும் நம்மாழ்வாரும் ஏன்னு கேட்டால் இவர்களுடைய சரி இப்பா நம்மாழ்வார் ஸ்பஷ்டமாக எம்பெருமான இவருடைய இப்போ இப்படிப்பட்ட இவருடைய சரீரஸ்திக்கு ஏற்று பகவானுடைய இச்சை தான் வேறு ஒன்றும் இல்லைன்னு ஸ்ரீஜர் கூட்டத்தில் சொல்கிறார் அதனால் ஆழ்வார இன்னும் சிறிது காலம் இவ்வுலகத்தில் இப்படிப்பட்ட ஞானபக்தி வைராக்கியங்களை பிறப்பித்தது இந்த தேசம் என்றோ இந்த இந்த இந்த இந்த என்றோ என்னும் எம்பெருமானதில் அவ்வளோ விருப்பத்தை பண்ணுறான் அதே மாதிரி கூரத்தாழ்வானோ எம்பெருமான இடத்துல முக்தியை பிரார்த்தித்து தான் பெத்தர் என்ன இன்னும் தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் காவேரி கரைக்கு போய் வாசம் பண்ண ஆரம்பித்தார் ஏன்னா எம்பெருமான் தனக்கு முக்தி நல்கிவிட்டான் இனிமே சப்த பிராகாரத்துக்குள்ளே தன் திருமேனி விழவாண்டான்னு அங்கே போயிருக்கார் அப்போது இவர் எம்பெருமானார் அவரை தேர்டுன்னு போகிறார் நமக்கு முன்னே நீர் ஏன் பகவானிடத்தில் முக்தியை பிரார்த்தித்தீர்ன்னு கேட்கிறார் அப்படின்னா தேவரீருக்கு பூர்ண கும்பம் கொடுப்பதற்காக அடியன் முன்னே முன்னால் போகிறேன் அங்கே சிவைகுண்டத்தில் போய் தேவரீரை நாம் வரவேற்கணுமோ இல்லையோ அதனால் பூர்ண கும்பம் கொடுத்து ஆச்சாரியனை வரவழைக்கிறதுக்காக அடியன் முன்னால் போகிறேன் நார் அங்கே போய் இதே ஆச்சாரிய சிஷன் சம்பந்தமாக மாறாதான்னு மாறவே மாறாது தேவர் தான் ஆச்சாரியர் அடியந்தான் அந்த மாதிரி அப்போது அந்த பெருவிருப்பம் அவருடைய ஸ்லோகங்கள்லேயே தெரியுது என்னென்னா இந்த சம்சாரத்தில் பிறந்த அடி கொதிப்பினாலே பல பாசுரங்களை வரதராஜஸ்தவத்திலையும் சொல்கிறார் பல ஸ்தவங்கள்லேயும் சொல்கிறார் எல்லா அஞ்சு ஸ்தபத்துலேயும் அதில் இவர் சொல்கிறார் தூயே நத்து ஸ்வயமகம் பவிதாஸ்மிக்கு இது இத்தியஸ்தி ஹஸ்தி கிரிநாத விமர்சலேஷா அப்படின்னே அவருடைய திருவாக்கு ஆஹா நான் வருந்தவே இல்லை கொஞ்சம் கூட அப் அப்போ து இப்படி வருந்துடறேன் அப்படின்னா புத்திராதயா கதமமி மை சம்ஸ்திதே சிஹு இத்தியஸ்தி ஹஸ்தி இத்திய நிரர்த்தக சிந்தனைன அப்படின்ற அதனால் எனக்கு அப்ரதிக்ரீயமான நிரர்த்தகமான சிந்தனங்கள் வர்றது இதெல்லாம் வைராக்கியத்தினுடைய மிகுதியினாலே ஆழ்வான்னு சொல்லக்கூடிய திருவாக்குகள் அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் என்னுடைய புத்திராதிகள் என்ன ஆக போகிறார் நாம் போன பிறகு எது எப்படி நடக்கும் அவருக்கா கவலை இல்லை சம்சாரிகள் அவ நம்முடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குன்றது அந்த ஸ்லோகத்தில் அதனால விடணும்னாக்கா எல்லாத்தையும் தான் விடணும் ஆழ்வார்னு சொல்கிறார் விடுமின் முத்தவும் அப்படின்னார் முத்தவும்னா உன்னை கழித்து உன்னை கொண்டு அதாவது ஒருத்தருடைய கிரகத்தை இன்னொருத்தருக்கு ஆடாக்கும் போது தாழ்ந்தவர்களுடைய உயர்ந்தவர்களுக்கு ஆக்கும்போது ஒன்றை கூட்டி ஒன்றை கழித்து கொள்ளலாமா அப்படின்னா முழுவதுமாக கழிக்க வேண்டும் அதில் ஒன்று கூட மிச்சம் வச்சு இவாளோட இந்த கிரகத்தில் இருக்கிறது எதாவது இவாளுக்கு ஆக்கலாமான்னா ஆக்கப்படாது அந்த மாதிரி அகங்காரங்கள் அகங்காரம் மமக்காரம் அதனுடைய காரியங்களான காம லோப மோக மதம் ஆச்சரியங்கள் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக திறந்துதான் எம்பெருமாண்டத்தில் நாம் ஆட்பட வேணுமே தவிர எம்பெருமானையும் ஒரு கையில் பற்றிப்பேன் விஷயங்களையும் ஒரு கையில் பற்றிப்பேன் அப்படின்னாக்கா அமிர்தத்தையும் விடத்தையும் ஒக்க விரும்புவார போல ஆகிவிடுமே தவிர அந்த எம்பெருமான் நமக்கு கைக்கு கிடைக்க மாட்டான் இதே தான் நமக்கு அருள் செய்கிறார் அதனால் எந்த ஒரு அம்சத்திலையும் இப்போ ஆழ்வார் நங்கள் வரி விளை சொன்னது அதுதான் என்னன்னு அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன அவை நனிய கடையர பாஷங்கள் விட்ட பின்னை எண்ணி அவன் அவன் காண்கொடானே அதனால் பரிபூர்ணமான அந்த தியாகம் ஏற்படாத தியாக புத்தி ஏற்படாத பரியந்தம் எம்பெருமான் அதை காட்ட மாட்டான் தன்னுடைய சீவை குண்டத்தை காட்டி கொடுக்க மாட்டான் இப்போ திவிதேசங்களையே காட்டி கொடுக்க மாட்டேன் திவிதேசங்களை எல்லாரும் சேவிக்கிறவங்களே அப்படின்னு கேட்டாக்கா அந்த எம்பெருமானை நம்ம வந்து எம்பெருமான் காட்டி கொடுக்க அந்த திவ்ய தேசத்தை பூர்ணமாக நாம் அனுபவிக்கிறோமா அப்படின்னா இல்லை அதாவது பிரத்யமாக நாம் இதர சஜாத்தியமான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுமே தவிர இப்போ திருப்பானாழ்வார் எம்பெருமானை சேவித்தார் போலே நான்கு திருக்கைகளோடைய ரங்கநாதனுடைய அனுபவத்தை அவர் பண்ணினார் போலே ஒரு அனுபவம் ஏற்பட முடியுமா அப்படின்னா அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படி பரிபூர்ணமாக பாஷங்களை விட்டவர்களுக்கு தான் அந்த அனுபவமானது கிடைக்கும்ன்றது அது பிரத்யமாக கூட எம்பெருமான் காட்டி கொடுத்துருக்கான் அதனால் தி சீவைகுண்டம் சீவைகுண்டம் பார்க்கணும் நம்ம சேவைக்க முடியலைன்றது அது நியாயம் ஆனால் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாக்கா அப்போ இந்த வைராக்கியம் என்பது ஏற்படாத பரியந்தம் நமக்கு அந்த பகவதம் பூர்ணமாக கிட்டாது அதனால தான் வேதவியாசம் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் மூணா அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் வைராகிய பாதம் ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம் அந்த வைராகிய பாதத்தில் ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஜாகிரதாவஸ்தை சுஷுத்தியவஸ்தை ஸ்வப்னாவஸ்தை அதுக்கு மேலே மரணாவஸ்தை எல்லா காலத்திலையும் இவனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களையெல்லாம் பூர்ணமாக தெரிவிக்கிறார் அப்போ தான் இந்த வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்படும் அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பகவதந்தான் இவனுக்கு முக்திக்கு கொண்டு போகும் அதனால விஷச விஷயானாஞ்ச தூரம் அத்தியந்த அந்தரம் உபபுக்தம் விஷம் ஹந்தி விஷயாக ஸ்மரணாதபி அப்படின்னு வச்சனோம் விஷம் விஷயம் ரெண்டுக்கும் ஒரு தான் பேதம் ஆனால் பண்ணுற காரியம் என்னன்னாக்கா ரொம்ப பெரிய பேதத்தை பண்ணுறது விஷம்ன்றது நாம் எடுத்து சாப்பிட்டா தான் உடம்பை கொல்லும் ஆனால் நினைத்தாலே என்ன பண்ணும் விஷயம் என்பது இவனை கொன்றுவிடும் அந்த ஸ்மரணமே இவனை ஒன்றுமில்லாதவன் ஆகிடும் அதனால விவேகிகளானவர்கள் விஷயத்தினுடைய சந்நிதி அது போகாமல் அதிலிருந்து தங்களை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றது அதனால இவா என்ன பண்ணுறா இந்த மகான்கள்லாம் விஷயங்களுடைய தோஷங்களை நமக்கு நன்றாக அறிவிக்கிறார்கள் இவர்கள் இந்த மகான்கள் ரெண்டு இந்த நம்மாழ்வார் என்ன இவர்களெல்லாம் வேதார்த்த ரத்னதிதி அப்படின்னு சொல்றாரு அப்போ வேதார்த்த ரத்னதிதி அப்படின்னு சொல்லி குறத்தாழ்வானு சொல்றார் அப்போ அந்த வேதமானது நமக்கு என்ன பண்றது அந்த வேதம் வேதம்னே வைதிகர்கள் எல்லாம் அதுக்காக மாஞ்சி போறாளே அந்த வேதம் தான் தங்களுக்கு உயிர் ஆழ்வாருடைய திருவாக்குகளும் திராவிட வேதங்கள் ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விபோதிதம் யோ அகாஷி அப்படின்னு பட்டர் பண்ணல யோ அத்ராட்சி அப்படின்னு யோ அத்ராஷித் திராவிடீம் பிரம்மசம்ஹிதம் அகாரிஷீத்தினா இயற்றினார்னு ஆகும் இயற்றவில்லை எப்பொழுதுமே இருக்கு அதை பார்த்தார் அதனால் திராவிட வேதம் அப்படின்னு பேர் திவ்ய திராவிட திராவிட வேத பிரபாவ சிவ்ய பிரபந்த பிரபாவ சர்வ சோம்னே அதே மாதிரி அதில் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் கூட எப்படி திவ்ய பிரபந்தத்தினுடைய சொல்லப்படுறது எம்பெருமானுடைய உற்சவத்தில் திவ்ய பிரபந்தம் ஏன் சேவிக்கப்படுறது அது வேத வேத சாமியதற்கு இருப்பதனால தான் அவைகளும் வேதம் பிரியரிசவே திராவிடம் சம்ஸ்கிருதம் ரெண்டா பிரியிறது அந்த திராவிட வேதம் நாலா பிரியிறது திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இது நாலா பிரியிறது சமஸ்கிருத வேதம் நாலா பிரியிறது அதுக்கப்புறம் அதுல உள்ளுக்குள்ள விபாகங்கள்லாம் இருக்கு அதனால ரிஷி அதனால்தான் அந்த ஸ்லோகத்தில் இதை என்ன பண்ணார் கேட்டால் திராவிட வேதம் அப்படின்னு தெரிவித்தார் இந்த வேதத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டா தர்மத்துக்கு பிரமாணமா இருக்கிறது தான் வேதத்துக்கு சுவாவம் இத சோதனா லக்ஷனோர்த்தோ தர்மஹா அப்படின்ற சூத்திரத்துல அவர் சொல்றார் யாரு ஜெயமினி மகர்ஷி அதாத்தோ தர்ம ஜிக்யாசா என்றது முதல் முதல் சூத்திரம் சோதனா லக்ஷனோர்த்தோ தர்மஹான்றது ரெண்டாவது சூத்திரம் இப்ப அந்த சூத்திரத்தை பிரிக்கிற போது என்ன பண்றா அதோ அதர்ம ஜிக்யாசா அப்படின்னு பிரிக்கணும் ஹானத்துக்காக அதர்மத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் உபாதானத்துக்காக தர்மத்தை தெரிந்து கொள்ளணும் அதாத்தோ தர்ம ஜிக்யாசா அதாத்தோ அதர்ம ஜிக்யாசா தர்மத்தையும் தெரிந்து கொள்ளணும் செதுக்காக பத்திரத்துக்காக அதர்மத்தையும் தெரிந்து கொள்ளணும் விடறத்துக்காக சரி தர்ம அதர்ம ரெண்டுக்குமே லட்சணம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சோதனாலக்ஷணோர்த்தோ தர்மஹா சோதனாலக்ஷணோர்த்தோ அதர்மஹா ரெண்டும் அதே சூத்திரம்தான் சோதனையை சோதனைன்னு கட்டள வாக்கியம் கட்டள வாக்கியத்தை பிரமாணமாக நிவர்த்தி அப்படின்ற கட்டள வாக்கியம் இருக்கு அப்போ பிரவர்த்தக வாக்கியங்கள் ஆகிற கட்டள வாக்கியங்களை பிரமாணமாக கொண்டது இந்த தர்மம் நிவர நிவர்த்தனம் என்ற நிவர்த்தனத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய கட்டள வாக்கியங்கள் இருக்கு அவைகளை பிரமாணமாக கொண்டது அதர்மம் அப்படின்ற அதனால இந்த சோதனா தர்மஹா சோதனாலக்ஷணோர்த்தோ அதர்மஹா சோதனான கட்டளை இப்படி பண்ணு சத்தியம் வத தர்மம் சர இப்படின்றதெல்லாம் பிரவர்த்தக ரூபங்களான கட்டள வாக்கியங்கள் நாப்சு மூத்திர புரியம் குறியாத் ஜலாசயத்தை பாழாக்காத அதே மாதிரி நான்றிதம் வதேத் பொய் சொல்லாதே ஜலாசயத்தை இதெல்லாம் நிவர்த்தகங்கள் இவைகளும் கட்டள வாக்கியங்கள் இப்போ அவைகளை பிரமாணமாக அப்போ அதுக்கு விஷயமா இருக்கிறது எது அப்படின்னா ஜலாசயத்தை பாழடித்தல் என்பது அதர்மம் அதே மாதிரி பொய் சொல்லுதல் என்பது அதர்மம் அதனால நிவர்த்தக வாக்கியங்களை பிரமாணமாக கொண்டது அதர்மம் அப்படின்றார் இப்படி தர்ம அதர்மங்களை தெரிவிக்கக்கூடிய அந்த வேதமானது எப்படிப்பட்டது எதிர் எதை வந்து ஞபப்தி அதுக்கு அதனால் உண்டாக்கப்படுற தர்மம் இருக்குது அதனால் தெரிவிக்கப்படுற தர்மமாக அந்த தர்மமானது எந்த ஞபப்தி எந்த உற்பத்தி இவைகளை காரணமாக கொண்டதுன்னு ஒரு மனுஸ்மிருதி வச்சனு சொல்கிறது இந்த மனுஸ்மிருதி வச்சனத்தை வேதார்த்தம் இருதி விடுவதுன்ற சூத்திரத்தில் அண்ணா பங்கார் எடுக்கிறார் அதாவது மணவாளன் வியாக்கியானத்துக்கு அரும்பத விளக்கத்தில் வேதோ அகில தர்மம் மூலம் ஸ்மிருதிசீலேச்ச தத்விதாம் ஆச்சாரச் சாதுனாம் ஆத்மன ஸ்துரே வச்ச அப்படின்னு ஒரு வச்சனை எடுக்கிறார் அவர் இது வந்து மனுஸ்பிருதி வச்சனம் வேத இதுக்கு மனுஸ்பிருதிக்கு குல்லூக பட்டருடைய வியாக்கியானது இருக்கு வேதம் அகில மூலம் வேதமானது எல்லா தர்மத்துக்கும் மூலமாக இருக்கிறது அப்போ எந்த விதமான மூலமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் ஞபப்தி காரணம் ஒரு பதார்த்தத்தை நாம் தெரிந்து கொள்றதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு நிப்தி காரணம் பேர் இப்போ புகை இருக்குது அப்படின்னா பார்த்தோம்னா நாம் நெருப்பை தெரிஞ்சுப்போம் அப்போ புகை என்பது நெருப்பை தெரிந்து கொள்வதற்கு காரணம் நெருப்புக்கு ஞபப்தி காரணம் ஆனால் புகை நமக்கு போகணுன்னாக்கா நெருப்பை மூட்டினா தான் புகை நெருப்பு என்பது உற்பத்தி காரணம் ஆனால் நெருப்புக்கு புகை என்பது ஞபப்தி காரணம் அதே மாதிரி வேதத்தினாலே நாம் தர்மத்தை தெரிந்து கொள்கிறோம் வேதோ அகில தர்மம் மூலம் அந்த வேதமானது தர்மத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணமாக இருக்குது ஸ்மிருதி சீலேச்ச தத்விதாம் அடுத்தது அந்த வேதார்த்தங்களை மனதிலே தரித்தவர்களான மகான்கள் இருக்கால அவளுடைய கிரந்தங்கள் விஷ்ணு ஸ்மிருதி ஹாரீத ஸ்மிருதி யாக்யவல்ய ஸ்மிருதி இவைகள்லாம் இந்த ஸ்மிருதி கிரந்தங்களும் வேதார்த்தங்களை விளக்கிறவைகளாக இருக்கிறதுனால அவைகளும் தர்மத்துக்கு ஞெப்தி அடுத்து ஷீலங்கள் அந்த ஷீலங்கள் அப்படின்னு வரைச்சே இந்த மகான்களுடைய ஒத்துமையும் நாம் பார்க்குறோம் அந்த ஷீலம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் குணம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணம் என்ன குணம் அப்படின்னு கேட்டால் பிரம்மணியதா தேவ பித்திருபக்ததா சௌமியதா அபரோப்தாபிதா இதெல்லாம் குல்லுக்கு படுற வியாக்கியானத்தில் இருக்குது விவேகம் விமோகம் அபியாசம் கிரியா கல்யாணம் அனவசாதம் அனுத்தருஷம்